அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளையிலிருந்தே சிம்மணுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு ஆணவம் வேண்டாம் ஒரு தட்டச்சி பயிற்றுவிக்கும் இடத்திற்கு சென்று நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஆங்கில வார்த்தை எது என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் ஆங்கில வார்த்தை ஐ அதாவது தமிழில் நான் என்று சொன்னார்கள் மனிதன் பொதுவாகவே நான் என்று அதிகம் பேசுகிறான் இந்த வார்த்தையில் அகந்தை பெருமை மேட்டிமை அடங்கியிருக்கிறது எந்த நோக்கமும் இல்லாமல் சொற்களை பயன்படுத்துவது இன்னொருது செவிக்கு நாம் ஏற்படுத்துகிற சிராய்ப்பாக பல நேரங்களில் தோன்றுகிறது இனிய சொற்களை பயன்படுத்துகின்ற போது காதுகளுக்கு கௌரவம் கிடைக்கின்றது சொல்பவரை பொறுத்து அமைவதல்ல சொல் அது கேட்பவரை பொறுத்தே அமைகிறது சகல நேரமும் நான் என பேசிக் கொண்டிருப்பவர்களின் பேச்சை கேட்பதற்கு யாருமே இல்லை எப்போதாவது பூக்கின்ற குறிஞ்சி மலரைத்தான் எல்லாரும் பாராட்டுகிறார்கள் குறிஞ்சி பூப்பது ஒரு செய்தியாகவே இருக்கிறது எந்த காரியத்திலும் தாழ்மையை கடைபிடிப்பவர்கள் தங்களை அறியாமலேயே மேலான பதவிக்கு வந்து விடுகிறார்கள் சிந்திப்போம் ஆணவத்தை அகற்றுவோம் வாழ்வில் மேன்மையை பெறுவோம் நன்றி